வணக்கம் ஏப்ரல் ஒன்று நற்றினையின்றிவுவியலுக்காக நான் உங்கள் வா காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய பொதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இங்கிலாந்து அரச பரம்பரையின் மிக உயரிய ஆக்டர் ஆப்தி பிரிட்டிஷ் எம்பையர் விருது இந்த ஆண்டு ரகுராம் பிலாரிஸ் செட்டி அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டு கொரோனாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகள் கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு மூன்று கின்னஸ் உலக சாதனை பெற்ற வைர மோதிரத்தில் இடம்பெற்ற வைரங்கள் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து எட்டு இனி இன்றைய பதறிவு கனவினா ஒன்று இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது இரண்டு பிளேவி வைரஸ் எந்த வகையான நோயை உண்டாக்குகிறது மூன்று இந்தியாவில் உள்ள மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எங்குள்ளது இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்